இதுக்கு அடுத்தது மூணாவது பதம் பிரம்ம வித்யாசா பிரம்மனஹாசா பிரம்மசா அப்படின்னு பண்றது இப்ப பிரம்மனா என்ன பிரம்ம ஒரு பதம் விஜ்நாசான்னு ஒரு பதம் பிரம்மன்னா என்ன பிரம்மங்கிற சந்திரத்தை பல அர்த்தத்துல நம்ம பிரயோகம் பண்றோம் ஆனா இந்த சூத்திரத்துல பிரம்ம சத்திரத்துக்கு அர்த்தம் எப்படி தீர்மானம் பண்றது பசங்க இல்லாமல் தீர்மானம் எந்த எழுதிக்கலாம் இது ஒரே வழி சூத்திரக்காரர் அடுத்த சூத்திரத்துல லட்சணம் சொல்றாரு அந்த பிரம்மத்துக்கு அவர் எதுக்கு லட்சணம் சொல்றாரோ அந்த திரும்பத்தை நான் அது சொந்த எந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றாரோ அடுத்த சூத்திரத்துல அந்த பிரம்மந்தான் அதில் சூத்திரத்துல பிரம்மசுடைய அர்த்தம் இது வந்து பக்கவாதம் இல்லாமல் நல்ல நியாயம் தானே நியாயமான விஷயம் அதனால பிரம்மத்தை வக்ஷமான லக்ஷணம் ஜென்மாத்தியத்துடா இது எத்தனையோ அர்த்தம் இருக்கலாம் பிரம்மசுத்திலே ஆஹ் இந்த இடத்துல சூத்திரக்காரன் எந்த பிரம்மத்தை பத்தி பேச பேச ஆரம்பிச்சோம்னா அவருக்கு சூத்திரத்தை பாரு எதுக்கலாம் எந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றாரு அந்த பிரம்மத்தை தான் நீங்க இருக்கணும் அம்மஸ் ஜாத்திய அப்பாந்தம் ஆசீதி கரெக்ட்ஜாச்சரோனா அந்த அளவு இல்லை இது உதயமான அதுக்கேற்ற விதிரம் பண்ணோ ஜிஜாச பிரம்மணாங்க சக்தி வந்து வியாக்கரணம் ஜாரணம் இது கர்மணி சக்தி அது கர்மணி சக்தின்னு ஒன்று தேச சக்தின்னு ஒன்று கர்மணி சக்தின்னா அது காரகசக்தி சம்பந்த சக்தின்னு சொல்றாரு கேஷ சக்தி சம்பந்த சக்தி என்ன சொல்லணும்னா இந்த ரெண்டு பத பதார்த்தத்துக்கும் மத்தியில் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் தெரிஞ்சு ஒரு ராஜா ஒரு பையன் தான் ஒரு வேலைக்காரன் இப்படி இருக்கும்போது ராஜ்யஹா அப்படின்னு நான் பிரயோகம் பண்றேன் ராஜா திரு தனித்தனியா பிரயோகம் பண்றேன் இவன் ராஜா இவன் வேலகாரன் அப்படி இருக்கும்போது தனித்தனியா பிரச்சனையில நிர்வதேசம் பண்ணிட்டு இந்த ராஜாவுக்கு இவன் வேலைகாரன் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்ய அயன் சத்யகான் இந்த கட்சியால என்ன தெரிகிறது இந்த வித்யன் இந்த பையனுக்கும் அந்த ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரியும் இப்ப பிரம்மம் சொன்னா நம்ம ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு கொடுத்தோம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதார்த்தம் ஜித்யாசாக ஜாசம் இப்ப பிரம்மத்துக்கும் இந்த ஜித்யாசைக்கும் உள்ள சம்பந்தத்தை சக்தி தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு பட்சம் இது வத்திகார சங்க பிரம்ம சம்பந்தப்பட்ட ஜித்யாசம் இது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமா இல்ல பிரம்மத்தை தெரிந்து கொள்ள விஷயன்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கோம் பிரம்மபிஷேகமான வித்யாசித்துக்கு விஷயம் பிரம்மனா பச்சதி சாகத்தை நம்ம சமைக்கலாம் சமையல் பண்ணலாம் பாட்டம் பண்றோம் சாகங்கிறது அந்த பாடங்கிற கிரியைக்கு கர்மகாரகமாக இருக்கு கர்மகாரகமாக இருந்தால் சாதாரணமா தித்திய படம் போதனும் பச்சதி இதே இந்த தாசு கிருதந்தமான படத்தினால சொன்னோம்னா இதே இந்த கிரியையை பச்சதியில தினந்தமாக சொல்லாமல் கிருதந்த பட பிரயோகம் பண்ணி நம்ம தெரிவித்தோம்னா அந்த திவியஸ்தானத்துல கட்சி வரும் பார்த்துக்கலாம் கத்து கர்மணம் பாக்கம் கருவதி பச்சதியில் நம்ம பாக்கம் கருவதுன்னு சொல்லணும் போதனும் பட்டதி இப்போ பட்டதிங்கிற பாசம் கருவதேன்னு சொல்லலாம் இப்போ பாசம் கருவதின்னு நம்ம கோட்டில் அந்த ஓதன்கள் துதியை இருக்கு அது அப்படியே சக்தியா மாட்டோம் ஓதனத்த பாசம் கருவதி ஓதனும் பட்டதிங்க திதியையானது ஓதனத்த பாசமும் கருவதி இப்போ ஓதனத்தை சக்தியா மாட்டோம் இந்த சக்தி இருக்கு இது கர்ம சக்தி இப்போ பிரம்மனஹா ஜிஜ்னாக பிரம்ம ஜிஜ்னாகவே பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் விநியாசத்தான் நம்ம பிரியாபலமாக விஜய்யாசான் பொருட்கள் இந்த சப்தம் வரைக்கும் அந்த பிரம்மணா அது திவியாஸ்தானத்துல சக்தி வரணும் இப்ப வந்திருக்கிற சக்தியானது திவியார்த்தத்துல வந்த சக்தியா இது சம்பந்த அர்த்தத்துல வரக்கூடிய சேஷ சஷ்டியா அப்படின்னு வச்சாரு சேஷ சஷ்டின்னு சில சில உத்திகாரர்கள் சொல்லி இல்ல இது வந்து திவியாரஸ்தானத்துல வந்த சக்தி என்ன எதாவது தீர்மானம் வரது ஜிஜாசிய அனுர்ஷா ரெண்டு காரணம் சொல்றேன் இது வந்து கர்மஷன் சில பதாரங்கள் இன்னொரு பதார்த்த சேர்ந்த அந்த பதார்த்தம் பூர்ணமாக நமக்கு புண்ணியம் சம்ப பதார்த்து சொல்லுவோம் புத்திரகா அயம் அப்படின்னு சொன்னா நமக்கு புரிய முடியாது கஷ்ட குத்திரகான்னு உடனே தெரியாது அயன் கிட்டா அப்படின்னு சொன்னா யாருக்கு பிடா உடனே தெரியா ஒரு கிரியையை பற்றி சொன்னோம்னா உடனே அந்த கிரியைக்கு என்ன யாரு கரெக்டா அப்படிங்கிற வித்யாசம் நமக்கு தானாகும் தியானம் தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன செய்யணும்னு தெரியா தெரியும் அப்படின்னு மாற்ற சொன்னா ஜானாதி அயன் அப்படின்னு சொன்னா அவர் துன் அப்படின்னா அந்த கர்ம காரகத்துல நமக்கு அபிஷேகம் இப்ப ஜித்யாசான் எதையோ தெரிஞ்சு கொள்ள விழுந்ததுதான் எதையோ அந்த மூணு வருஷம் சொற மாட்டியா எதும் தெரிஞ்சுக்கொள்ள விருப்பதற்கு அப்படின்னு சொன்னா என்ன தெரிஞ்சுக்க விருப்பதற்கு அப்படின்னு சொல்லணும் அது முதல்ல சோறது இப்படி இருக்கிற இந்த பிரம்மாங்கிறது கருமணி சக்தியாக வச்சிருந்தோம்னா அந்த தேர்தல் பூர்த்தி ஆகிறது அந்த ஆகாங்க சாந்தியாகுது அதனால ஜித்யாசு இது வந்து தெரிந்து கொள்ள ஆசைப்படும் பொருள் என்ன பிரச்சனை அது சொல்றவங்க இருக்குதா கருணசக்தி அவசியம் விஜ்நாசாபே வித்யாசங்களுக்கு தேவைப்படுறது உடனே ஆகாங்க அது சொல்றதுக்கு கருமசக்தி இருக்கின்றான் தெரியாதுர அனிர்ஷாச்ச இதை தவிர வேற ஒண்ணு வித்யாசம் சொல்லிதும் நிர்தேசம் பண்ணியிருந்தாரு ஆனால் சக்தி அப்படின்னு சொல்லலாம் பிரிசா கிரமத்துவம் அதிருப்ததே சம்பந்த சாமான விசேஷ இஷ்டத்துவா அப்போ அவன் கேள்விக்கான் சேத சக்தி சொல்லிட்டா உன்னுடைய இந்த அர்த்தம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் கேட்ட சக்தி சொன்னால் நீ சொல்ற அர்த்தமும் கிடைக்கும் அதுக்கு மேலும் அர்த்தம் கிடைக்கும் அதுக்காக என்ன கிடைக்கும் சேக்க சக்திங்கிறது இந்த பதார்த்தக்கும் அந்த பதார்த்தக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நாங்க பின்னாடி பாருங்க சம்பந்த படங்கள் இது என்னுடைய பணம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கும் அந்த பணத்துல சம்பந்தம் இருக்குங்கிறத அந்த சக்தி தொழில் ஆனா அந்த சம்பந்தத்தில் செயற்பட்ட சம்பந்தம் பல சம்பந்தம் இருக்கா ஜனி கனக சம்பந்தம் இந்த ஆதார சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தம் தெரிகிறது அந்த எது யோக்கியமான சம்பந்தம்னு பார்த்து பணத்தை நான் இது பண்ணுங்கிறதாக இல்லை பணத்தை கூட்டி கலை வைக்கின்றது ஆனால் ஒரு சொத்துவ சம்பந்தம் அப்படிங்கிற சம்பந்தத்தை அந்த கக்தி இருக்கிறது கட்சியில சொத்துவ சம்பந்தம் அப்படியே சொல்லட்டாரு கட்சிங்கிறது பொதுவான சம்பந்தத்தை சொல்றது அந்த பொதுவாக சம்பந்தம் சம்பந்தங்கள் விசேஷமான சம்பந்தம் என்ன என்ன சம்பந்தங்கள் இல்லை நம்ம இருக்கின்ற இடத்துல என்ன நம்பல இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது இந்த ஜித்தியாசைக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்க விஷய அந்த சம்பளம் நம்ம தான் எனக்கு இன்னும் நிறைய என்ன கிடைக்கும்னா இந்த ஜித்யாச இந்த சாஸ்திரம் இருக்கிற இந்த சாஸ்திரத்துல வெறும் பிரபத்த பற்றிதான் இருக்க போறாரா பிரம்மத்தை பத்தி மாத்திர விசாரணைங்க அதை தவிர அதை விட அதிகமான விசாரம் அபிரம் தான் ஜாஸ்தி பிரம்ம விசாரம் ரொம்ப பார்க்கணும் அதாவது தெரிவிக்க வேண்டிய வித்யாச அதாவது அந்த சாதனங்கள் என்ன சாதன வித்யாசம் பிரம்மத்தை தெரிவிக்க என்னன்னு பல வித்யாசம் இருக்கு சாதன வித்யாசத்துல எக்கச்சிட்ட சாதனம் தர்மாவிலேந்து இருக்கு இருக்கு எத்தனை உபகரணங்கள் எல்லாம் பத்தி விசாரிக்கிட்டே இருக்காங்க சொல்லக்கூடிய அலுக்கரணங்கள் தான் வாசமா பிரம்ம விசாரம் அந்த பிரம்ம விசாரங்கள் இந்த சாஸ்திரத்துல ரொம்ப பழம் இருக்கு கொஞ்சமாட்டா இருக்கு உபாசன இருக்கு பல கர்ம விசாரம் இருக்கு சமரமான காரண விசாரணம் பண்ணியாக்கணும் ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்கு இதெல்லாம் ஜாஸ்தி அப்ப இதெல்லாம் என்ன பிரம்ம விசாரம் இப்போ சொல்லலாம் பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட விசாரம் அப்படின்னு நீங்கள் இங்கே எதுக்காக சொன்னால் இது எல்லாமேடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலே இந்திய வைத்திய விசாரம் ஆகிறது அதனால விஷயம் அதுக்கு இவரு பிற ஏற்பம் கௌசயக்காக வரப்பய சர்வனி கட்சி சொன்னா நேரடியா அரசு கிடைக்கிறது நீங்க சம்பந்த பதிவாசானு சித்தி கொள்ம பண்ற முதல்ல சொன்னோட இல்லப்பா நான் கேட்ட கட்சின்னு சொல்லல அதுக்கு இந்த காரணம் இருக்கு இப்ப நான் சொன்னேன்னு என்ன வியரசனா பிரம்மாஸ்டிர அசேஷ விசாரப்பதிஜானே இது அது தன்னுடைய ஆசையத்தை அவன் தெரிவிக்கலாம் அப்ப ஒரு சொல்றாரு இல்ல இதெல்லாம் தனியா பிரபஞ்சம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பிரம்ம பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லியாச்சினா எந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படுறதோ அது எல்லாமே வச்சுக்கலாம் அபேட்சித்தான பிரம்மங்கிறது பிரதானம் எலுகேஷன் பிரம்ம விசாரம் பண்றதுதான் இங்கு பிரதானமானது வாக்கியெல்லாம் அந்த விசாரத்திற்கு சாதனமானது சாதனமா இருக்கிறது தான் அரவிந்த் பத்விக்காரர்கள் சாதனமாகறதுனால இல்லாட்டம் இல்லாமல் வேற எந்த விசாரங்களும் வரவு அதனால அதெல்லாம் அதாவது ஒரு ராஜா போயிட்டு இருக்காங்க போகுதுன்னு சொல்லாமலே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி பிரம்ம பிரச்சாரம்னு சொன்னால் அதுக்கு படிக்கிற முதல்ல இருக்கு இதெல்லாம் வேண்டிய அவசியம் ஏற்படுமோ அதெல்லாம் சரிதான் தியானம் பண்றான் அப்படின்னு பிடிச்சிருக்கான் பிரம்மகி ஆச்சுமக்கேனம் அபீந்திரீர்மான அதுதான் தமிழ் பிரதானே ஜிஜாசா கமணி பரி ஜிசை வினாஜிஞா தான் அப்படி நூற்றவியை இது தனியாக அந்த பத்திரிஞ்சா இச்சி சபரிவரஸ் இன்னும் ஒரு முக்கியமான சமார் இது கர்மக்டிய அப்படிங்குற சூப்பேன் சூத்திரம் சொந்த அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்காக இது வரவே இல்லை அர்த்தத்தை ஒவ்வொரு சூத்திரமும் ஒவ்வொரு பண்ணுங்க இந்த ஸ்ருதியேன் சின்ன பதங்களை மாற்றி அது இந்த சுருதியோட அர்த்தத்தை தீர்மானம் அடையணும் இத சூத்திரத்துடைய ஒரு சுவாம் இந்த இடத்துல தர்மணி சக்தி வச்சிருந்தால் தான் இந்த சூத்திரத்துக்கு ஒற்றுமை ஏற்படும் கர்மனை அப்படி ஆனா இந்த அதே மாதிரி வித்யாசாசி பிரயோகம் பண்ணியிருக்க சூத்திரத்திலே அதனால இந்த பிரம்ம வித்யாசாங்கிற சூத்திரத்திலேயே பிரம்மன் பிரம்மாங்கிற அந்த சக்தியானது அஹத்தை கொடுக்கூடிய அப்படிஞ்சிஞ்சு சூத்திரம் சொல்லுமா இங்கே பூட்டாஜ் இப்போணோ ஜிஞாசம் தர்மஷி பரிசூத்தே அனுமதம் போ அஸ்மாக பிரம்மனுக்கு கருமணி சக்தி இந்த காரணத்தினால கருமசக்தி அடுத்த காரத்தத்தில் ஒரு பெரிய விசாரணை நடந்திருக்கு தியானம் வேற அவதடி வேறன்னு இருக்க சைத்தன்யம் வேற தியானம் வேற நாம சொல்ற தியானங்கிறது கூட அழகு வந்துருக்கு இது வேற இதை சுற்றி தியானம் சைத்தன்யங்கிறது कि क्या वृत्न प्राप्त कमी विशेष पक्ष सूत्र